திருச்சபையின் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எழுப்புதலுக்காய் புலம்புவோம் பிளீடிங் ஃபார் ரிவை வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 67 ஏழு தேவனே பூமியில் உமது வழியும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவிரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக தேவிரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் மக்கள் எனங்கள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழக்கடவர்கள் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த அபத்தி ஏழாம் சங்கீதத்தின் இரண்டாம் வசனம் தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது திருமுகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் மேட் பி மர்சிபுல் அண்ட் பிளஸ் மே ஹிஸ் வித் ஃபேவர் us இந்த நாட்களில் ஆண்டவரை துதிப்பதில் புதியதோர் ஆர்வம் எங்கும் உருவாகியுள்ளது இந்த பொருளை பற்றி ஆண்டுதோறும் பல புதிய நூல்களும் வெளிவருகின்றன ஆனால் பெரும்பாலான நாம் கவனிப்பது என்னவென்றால் இவ்வித பயிற்சியினுடைய முடிவு தன்னலத்திற்கான துதிதான் புய்சிங் கார்ட் பார் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சபையை பற்றியும் உலகை பற்றியும் கரிசனை கொள்வது யாரோ துதிப்பது நமது பிரச்சனைகளில் இருந்து நாம் வெளிவரவும் நமது தேவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் உதவுகிறது என்பது உண்மைதான் ஆனாலும் நாம் இந்த சிறு பிள்ளைத்தனத்திலிருந்து மேலெழுந்து சபையின் ஆசீர்வாதத்திற்காய் சபையின் ஆண்டவரை தொழுது கொள்வோம் உலகின் ஆசிர்வாதத்திற்காய் அறுவடையின் ஆண்டவரை தொழுது கொள்வோம் விண்ணரசின் புதியற்றிகளுக்காய் சேனைகளின் ஆண்ட போற்றுவோம் த லார்ட் ஆப் தி சர்ச் ஆப் த ஹார் ஆப் தி ஆர்மிஸ் தார்ட் ஆஃப் ஹோஸ் பிந்தே கோஸ்தே தினத்திற்கு முன் சீடர்கள் எதைத்தான் மனதில் வைத்து துதித்திருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்களேன் நமக்கு தெரிந்த அளவிற்கு அவர்களுடைய மனதையெல்லாம் நிரப்பி இருந்தது விரிவாக்கமே பிந்தை கோஸ்தைக்கு முன் கிறிஸ்துவின் பரமேறுதலை அடுத்து பத்து நாட்களும் அவர்களை வேண்டலின் ஆவியும் துதித்தலின் ஆவியும் கவ்வி பற்றி இருந்தது அடுத்து சீடர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோட எரிசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்தில் கர்த்தரை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று லூகா இருபத்தி நான்காம் அத்தியாயத்தில் எழுதி எழுப்புதலுக்கான ஜபம் என்றால் ஆண்டு எழுப்புதலை அனுப்போம் என்பது மட்டுமல்ல அது தற்கரி பாவ அறிக்கையையும் உள்ளடக்கியது கர்த்தருக்கு விரோதமாக அல்லது கர்த்தருக்கு முன்பாக நாம் செய்தும் நிறைவேற்றாத நாம் அந்த நாட்களிலே நினைவு கூற வேண்டும் பிரசங்கி ஐந்தாம் அத்தியாயத்திலே நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே அவர் மூடலில் பிரியப்படுகிறதில்லை நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று நாம் வாசிக்கிறோம் மட்டுமல்ல பிறருக்கு விரோதமாக நாம் செய்தவற்றை எல்லாம் நினைவில் கொண்டு வர வேண்டும் ஆண்டு சொன்னார் நீ பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று நீ அங்கே நினைவு கூறுவாயால் அங்கே தானே பலிபீடத்தின் வைத்து விட்டு உன் சகோதரனுடைய பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று மத்திய ஐந்தாம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் அவசரங்களிலே சொன்னார் அது மட்டுமல்ல நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தகர்ந்து கிடக்கிற பகுதிகளையெல்லாம் நான் செப்பனிட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவைகளை எல்லாம் செப்பனிடும் பொழுது சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓராம் அத்தியாயத்தில் பலிகள் நொருங்குண்டதும் புறக்கணிக்க மாட்டீர் சீவனுக்கும்படி நன்மை செய்யும் எலுசிலேமின் முதல்களை கட்டுவீராக சர்வாங்க தகன பலியும் நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுதும் மேல் காளை பலியிடுவார்கள் நாம் இப்படி செய்யும் பொழுது எலியாவின் நாட்களில் நடந்தது போல வானத்திலிருந்து நமது வாழ்க்கையாகிய பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய அக்கினி கட்டாயம் இறங்கும் கடவுள் தம்முடைய மனிதரை உடைப்பதும் உருவாக்குவதும் உழங்காலில் தான் ஏசு ஜெபித்த பொழுது வானம் திறந்தது ஆதி சபை ஜெபித்தபோது அவர்கள் கூடியிருந்த இடமே அசைந்தது இகத்தை ஆசைக்கும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு ப்ரேயர் மூவ்ஸ் தி ஆம் தட் மூவ்ஸ் தி வேர்ல்டு எழுப்புதலை குறித்து போதுமான அளவு நாம் பிரசங்கித்து விட்டோம் எழுதிவிட்டோம் ஆனால் போதுமான அளவு ஜபிக்கவில்லை என்றே நான் நினைக்கிறேன் எவ்வளவுக்கு அதிகமாக எழுப்புதலுக்காக ஜபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் எழுப்புதலை வாஞ்சிப்போம் எவ்வளவுக்கு அதிகமாக எழுப்புதலை வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக எழுப்புதலுக்காக ஜபிப்போம் ஒன்று ஒன்றை பெற்றெடுக்கும் இன்று எழுப்புதல் இல்லாததற்கு ஒரு முக்கியமான காரணம் எழுப்புதல் இல்லாமலே நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்று துல்லியமாக எழுதினார் மறைந்த எழுப்புதல் வீரர் லினாட் ரேவன் கில் அவர்கள் மிஷினரி அண்ணன் பொன்ராஜ் ஐசக் அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடலின் நினைவுக்கு வருகிறது திருத்துவமே எங்கள் திருமாமரையே திருத்துவ தேவா திருவருள்மூவா திருமுகம் தேடி திருவடி வந்தோம் திருமுக தரிசனம் திருப்பிடும் எம் மேல் தூதிகள் நாடுவில் வாசம் செய்யும் எங்கள் கேரி அன்று நோக்கி ஜெபிப்போம் எங்கள் நல்ல ஆண்டுவரே நீர் எழுப்புதலின் காரணக்கர்த்தராய் இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் துதிகளின் நடுவில் நீர் வாசமாயிருக்கிறவராய் இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நெடுங்காலமாய் தாமதித்து கொண்டிருக்கிற எழுப்புதலை கர்த்தாவே எங்கள் தலைமுறையில் எங்கள் சபைகளில் எங்கள் சமுதாயத்தில் நீர் சீக்கிரமாக அனுப்பி தரும்படி உம்முடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டு புரே இனியும் எழுப்புதல் தாமதித்தால் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத ஆண்டு எல்லாம் சரிந்து கொண்டு எல்லாம் உம்மை விட்டு தூரமாய் விலகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த போக்கை தடுத்து நிறுத்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீவிரமான எழுப்புதலை எங்கள் நடுவிலே நீர் சீக்கிரமாய் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலே வாசித்த இந்த பகுதியின்படி கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் நீர் பிரகாசிப்பிக்க பண்ணும் அப்பொழுது சகல ஜனங்களும் உம்முடைய மகிமையை கண்டு உம்மை துதித்து உம்மை போற்றுவார்கள் உலகத்தை அசைக்கிற ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் தலைமுறையிலே கத்தாவே நீ சீக்கிரமாய் அனுப்பித்தாரோ அப்படி நீ செய்யப்போவதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே